அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம் ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் பதிமூன்றாம் அத்தியாயம் சிலையில் திகழும் சிற்பரன் பூஜைக்காக தமது பாதுகைகளை அருளிய குருநாதர் பக்தர்களின் தியானத்திற்காக தமது மூர்த்தியை ஒரு சிலா விக்கிரகத்தில் அனுகிரகித்துள்ளார் சுந்தரராமன் தம்பதிகள் சுவாமிகளுடன் அதிக ஈடுபாடு உடையவர்கள் அவர்கள் சுவாமிகளுடைய உருவத்தை அவருடைய ஒரு அளவிலேயே ஒரு சிற்பி மூலம் செய்விக்க வேண்டுமென விரும்பினர் குருநாதரிடம் அடிக்கடி தங்கள் விருப்பத்தை தெரிவித்து வந்தார்கள் சுவாமிகளோ இப்போது எதற்கு பிறகு பார்த்து என்று பதிலளித்தார் மீண்டும் மீண்டும் அவர்கள் வற்புறுத்தவே சத்குருநாதர் அவர்களின் விருப்பத்திற்கு இசைந்தார் சாதாரணமாக மகான்கள் மகா சமாதிக்கு முன்புதான் தங்கள் விக்கிரகங்களை செய்ய அனுமதிப்பார்கள் அவர்கள் பூர்ணத்துவம் எய்திய பின் தான் விக்கிரக பூஜை செய்வது வழக்கம் இந்த இரகசியம் சுந்தரராமன் தம்பதிகளுக்கு புரியவில்லை போலும் சுவாமிகளிடம் அனுமதி பெற்றதும் அவர்கள் கள்ளிக்கோட்டை டி கே லக்ஷ்மண ஐயர் அவர்களின் உதவி பெற்று பெங்களூரில் ஒரு ஸ்தபதி மூலம் சுவாமிகளின் உருவ அளவிலேயே ஒரு சிலா விக்கிரகத்தை செய்வித்தார்கள் இந்த சிலா விக்கிரகம் சில மாதங்களுக்கு பிறகு தப்போவனத்திற்கு வந்து சேர்ந்தது உள்ளே கொண்டு வரப்பட்ட அந்த விக்கிரகத்தை பார்த்து சுவாமிகள் விக்கிரகம் வந்தாய்விட்டதே இனி சுவாமிக்கு இங்கே என்ன வேலை என்று கூறி ஒரு பக்கமாக அசையாமல் உட்கார்ந்து விட்டாராம் சுந்தரராமனும் மற்ற பக்தர்களும் சுவாமி இப்படி சொல்லக்கூடாது ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவரிடம் பிரார்த்தித்தார்கள் சுவாமிகளோ அசியாமலும் உட்கார்ந்திருந்தார் பக்தர்கள் குறிப்பிட்ட இடத்தில் விக்கிரகத்தை வைப்பதற்காக தூக்க முயன்றனர் சுலபமாக உள்ளே தூக்கி வந்த அந்த விக்கிரகத்தை இப்போது நகர்த்த கூட முடியவில்லை இதுவும் சுவாமிகளின் திருவிளையாடல் என்று புரிந்து கொண்டு அவரிடம் வந்து பிரார்த்தனை செய்தனர் அவர் மௌனமாகவே அமர்ந்திருந்தார் பக்தர்கள் அவரது திருமேனிக்கே விபூதி அபிஷேகம் செய்து ஸ்தோத்திரங்கள் பாடினார்கள் சில நிமிடங்கள் சென்ற பின் சுவாமிகள் கண்களை திறந்து புன்முறுவலுடன் சிலா விக்கிரகத்தை எடுத்து வைக்கலாமே என்று கூறினார் இப்போது விக்கிரகத்தை சுலபமாக எடுத்து வைக்க முடிந்தது பஜனை ஹாலின் வடக்கு பக்கத்தில் மத்தியில் தென் திசை நோக்கி வைக்கப்பட்டது ஆயிரத்தி சித்ரா பௌர்ணமி அன்று இந்த சம்பவம் நிகழ்ந்தது சில நாட்கள் கழித்து சுவாமிகள் அதன் முன்னால் ஒரு சுவர் எழுப்பி விக்கிரகத்தை மறைத்து விட்டார் சில வருடங்களுக்கு பின் அந்த சுவரின் நீக்கி விக்கிரத்தை வெளியே எடுத்து புதிதாக கட்டப்பட்ட மணிமண்டப கோவிலில் பிரதிஷ்டை செய்தார் சாதாரணமாக அதன் கதவுகள் பூட்டப்பட்டே இருக்கும் குருநாதர் ஒரு சித்த அவருடைய செய்கைகள் விசித்திரமாக தோன்றும் ஆனால் அச்செய்கைகளுக்கு முக்கியமான ஆழ்ந்த அர்த்தம் நேர்முகமாக ஒன்றும் சொல்ல மறைமுகமாகவே குறிப்பிடுவார்கள் சத்குருநாதர் ஞான ஒளியால் நம் அஜான இருளை நீக்க அவதரித்தார் அஞ்ஞானத்தின் விளைவு என்ன நான் என்ற தேகாத்ம புத்தி நீ தேகேந்திரியாதிகள் அல்ல பிறப்பு இறப்பற்ற சச்சிதானந்த வடிவமான பரமாத்மா என்பது அவருடைய உபதேசம் அவர் அந்த ஆத்ம பிரஜையில் இருக்கும் ஞானி இதை நாம் உணர்வதற்காகவே அவர் தமது உடலை பற்றிய விவரங்களை அதாவது தாய் தந்தை வயது இவை எதை பற்றியும் கூறாமல் இருந்தார்கள் குருவை சரீராம சரீரமாக பார்க்காமல் சிவஸ்வரூபமாக அன்றோ பார்க்க வேண்டும் அவரது ஸ்தூலமான மூர்த்திக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பதால் அவரது உபதேசத்தை மறக்கக்கூடாது இந்த திருவிளையாடலை நிகழ்த்தினார் போலும் மேலும் சுவாமிகள் இதை ஸ்பஷ்டமாக்க பஜனை ஹாலில் சிலா விக்கிரகம் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் முறையே நட்ராஜர் சிவகாமி மாணிக்க வாசகர் இவர்களுக்கு சன்னதி ஏற்படுத்தினார் ஸ்ரீ சிவ வழிவேல் உடையார் என்ற பக்தரிடம் பதினான்கு தேவ அங்குலம் அளவுக்கு ஒரு நடராஜு விக்கிரம் வாங்கி வருமாறு ஆஜ்யாபித்தார் அவர் உடனே நேரே கும்பகோணம் சென்று சபத்தியை சந்தித்து குருநாதரின் உத்தரவை கூறியதும் அவர் தன்னிடம் தயார் செய்து வைத்திருக்கும் விக்கிரகம் அதே அளவில் உள்ளது என்று சொல்லி அதை தப்போவனத்திற்கு கொடுத்து விட்டார் இச்சா மாத்திரம் பிரபோஹோ சிருஷ்டி என சத்குருநாதர் நினைத்தவுடன் அந்த சித்த சங்கல்பம் உடனே நிறைவேறும் அல்லவா சிதம்பரத்தில் ஆறு நாட்கள் நட்ராஜருக்கு அபிஷேகம் நடைபெறும் அதே நாட்களில் தப்போவனத்தில் நட்ராஜருக்கு அபிஷேகம் செய்ய ஏற்பாடுகள் செய்தார் நடராஜர் சித் சபேசர் ஆனந்த தாண்டவம் ஆடுபவர் நிஜானந்த கனஸ்வரூபி எனவே நடராஜ தத்துவம் தான் ஞானானந்த தத்துவம் என்பதை இந்த நடராஜ பிரதிஷ்டை சொல்லாமல் சொல்லுகிறது மேலும் சிதம்பரம் என்றால் என்ன சிதாகாசம் தான் சிதம்பரம் அந்த ஹிருதய குகையில் சிதாகாசத்துடன் உன்றிவிட்டால் அதுவே சத்குரு தரிசனம் நடராஜர் சன்னதில் ஒரு சுவாமிகள் சிரசில் புஷ்பம் தரித்து ஆடல் அரசல் போலவே இடதுகாலை தூக்கி வெகுநேரம் பரவசத்தில் ஆனந்த தாவம் தாண்டவம் ஆடினாராம் இதை இன்னும் உருக்கமாக நினைவு கூறும் பக்தர்கள் உள்ளனர் இவ்வாறு இருப்பினும் குருவின் ஸ்தூல வடிவம் தியான பூஜைகளுக்கு உகந்ததல்லவா எனவே அந்த சிலா விக்கிரக மூர்த்திக்கும் ஜீவக்கலை அருளி சுவாமிகள் அதில் தமது சாநித்தியத்தை உண்டாக்கிய நீலையை சொல்வோம் சித்ரா பௌர்ணமி போன்ற விசேஷ தினங்களில் தபோவனத்தில் பல பாத பூஜைகள் நடைபெறும் இந்த நாட்களில் அவைகளை மணிமண்டபத்தில் சிலா விக்கிரகத்தின் முன்னிலையில் சுவாமிகள் நடத்துவார் இதற்காக சிலா விக்கிரம் இருந்த கோவிலின் முன்புறத்தில் பிற்காலத்தில் ஒரு மணிமண்டபம் கட்டப்பட்டது கட்டப்பட்டது இதன் தொடர்ச்சியை நாம் நாளை காண்போம்